ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் செய்யவேண்டியதான தர்மங்களையும் நாம் செய்யவேண்டியதான கடமைகளையும் நமக்கு சொல்கிறது தர்மசாஸ்திரங்கிற ஒரு வித்ய இந்த தர்மசாஸ்திரங்கிற வித்தியையை நமக்கு கொடுத்தவா மகர்ஷிகள் மகர்ஷிகளுக்கு அத்தீந்திரிய திரஷ்டாக்கள் அப்படின்னு பெயர் அதாவது நம்முடைய புத்தி எந்த அளவுக்கு வேலை செய்கிறதோ அதைவிட அதிகமாக அவர்களுக்கு வேலை செய்யும் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஒரு புஸ்தகம் நாம் எழுதுகிறோம்னா அந்த புஸ்தக அவ்வளோ வார்த்தைகளுக்கும் ரெஃபரன்ஸ் காண்பிக்கணும் ஆதாரம் என்ன அப்படிங்கிறத நாம் அங்கங்கே காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் நாம பொழுதுபோக்காக பேசின்டு போக முடியாது அப்படி நம் நமக்கு தோணினபடி நம்முடைய தர்மங்களே சொல்லப்படாது சொன்னால் பாபம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸு காண்பிக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு வேத ஜஞானமும் புராண ஜானமும் வேணும் வேதம்னு எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் மனப்பாடமாக இருக்கணும் புராணங்கள்னு எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் மனப்பாடமாக இருக்கணும் அப்போதான் நாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் காண்பிக்க முடியும் நம்முடைய புத்தி அந்த அளவுக்கு கிரகிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலே தான் மகரிஷிகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஆதாரங்களை காண்பிச்சிருக்கா அங்கங்கே காண்பிச்சிருக்கா அவர்கள் செய்த கிரந்தங்கள்னு பார்த்தால் தர்மசாஸ்திர கிரந்தங்கள்னு நிறையா இருக்குது அவைகளுக்கெல்லாம் நிபந்தன கிரந்தங்கள்னு பெயர் அதாவது அங்கங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை கோர்த்து சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் கல்பிக்கப்பட்டதுன்னு இல்லை கல்பிக்கப்பட்டதுன்னா இயற்றப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை அங்கங்கே இருக்கிறத சேர்த்து தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லணும் இயற்றப்பட்டது வேற தொகுக்கப்பட்டது வேற இயற்றப்பட்டதுன்னா இவன் முத முதல்ல சொல்கிறான்னு அர்த்தம் தொகுக்கிறதுன்னா அங்கங்கே உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் வருஷப்படுத்தி காண்பிக்கிறது அப்படிதான் பண்ணியிருக்கா மகரிஷிகள் அதாவது தர்மசிந்து நிர்ணய சிந்து சந்திரிகா மிதாக்ஷரி மாதவீயம் ஹேமாத்ரி இப்படியெல்லாம் கிரந்தங்களுடைய பெயர் புஸ்தகங்களுடைய பெயர்கள் இவைகள்லாம் தர்மசாஸ்திர கிரந்தங்கள் இவைகள் ஒவ்வொன்றுமே ஆயிரம் பக்கம் இருக்குது அவ்வளவு விஷயங்களை அவர்கள் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காள் இது அனைத்து கிரந்தங்களுமே அனைத்து புஸ்தகங்களுமே நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை தான் நமக்கு காண்பிச்சிக்கிறது இது அனைத்தும் நாம் படித்தாலே நாம் செய்ய வேண்டிய தர்மம் என்ன நாம் வாழ வேண்டிய முறை என்னங்கிறது நன்னா நமக்கு புலப்படும் இன்றைய நாளில் அதையெல்லாம் வச்சு பார்த்தோமானால் நம்முடைய தர்மசாஸ்திரங்களை விட்டு நாம் எவ்வளோ தூரம் விலகி வந்துட்டோம் அப்படிங்கிறது நான் தெரியும் ஆகையினாலே தான் என்ன பண்ணியிருக்கா அவ்வப்பொழுது மகான்களாக நம் தேசத்தில் அவதாரம் பண்ணி ஒரு புருஷ ஆயுஷு போராது நம்முடைய தர்மசாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால நாம் புரிஞ்சிக்கிற அளவில் இருக்கணும் சுலபமாக அதற்கேன்னு நாம் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோமோ அதுக்குள்ளே நாம் ஒரு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வப்பொழுதும் அவதாரம் பண்ணி நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தை சுருக்கி சுருக்கி காண்பிச்சிருக்க அப்படிதான் ஒரு முந்நூறு வருஷத்திற்கு முன்னாடி நம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் நன்னிலம் தாலுக்காவில் கன்றமாணிக்கம்னு ஒரு கிராமம் அங்கே வாதூல கோத்திரத்தில் வைத்தியநாத தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணினர் அவர் அனைத்து தர்மசாஸ்திர புஸ்தகங்களையும் தெரிஞ்சுண்டு இது அனைத்தையும் சுருக்கி நம் தேசத்தில் உள்ள ஆச்சாரங்கத்துக்கு தகுந்தாற்போல் நாம் செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை வகுத்து கொடுத்துருக்க அதற்குத்தான் ஸ்மிருதி முக்தா பலம் அப்படின்னு பெயர் சொல்கிறோம் அதை ஆறு காண்டமாக அவர் பிரித்து நமக்கு விரிவாக காண்பிச்சிருக்கார் அதை தான் நாம் இந்த பக்கங்களில் வைத்தியநாத தீட்சிதீயம் அப்படின்னு சொல்கிறோம் வைத்தியநாத தீக்ஷிதீயம் அப்படின்னா வைத்தியநாத தீக்ஷிதர் என்கிறவரார் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அவர் ஆறு காண்டமாக பிரித்து நம்முடைய தர்மசாஸ்திரத்தை காண்பிச்சிருக்கார் வர்ணாசிரம தர்ம காண்டம் ஆன்மீக காண்டம் ஆசோச்ச காண்டம் ஸ்ராத்த காண்டம் திதி நிர்ணய காண்டம் பிராயஷித்த காண்டம் அப்படின்னு ஆறு காண்டங்களாக பிரித்து நம்முடைய தர்மங்கள் அனைத்தையும் நாம் செய்யக்கூடியதான முறையில் நமக்கு சொல்லியிருக்க ஒவ்வொரு காண்டங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை முக்கியமாக எடுத்துட்டு நமக்கு சொல்லியிருக்க அவர்களெல்லாம் தர்மங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை செய்தும் காண்பிக்கிறவர்கள் அதுதான் தர்மசாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் தர்மசாஸ்திரம் எப்படின்னா சொன்னால் மட்டும் போகாது செய்கிறவனாக இருக்கணும் யார் தர்மசாஸ்திரப்படி வாழ்க்கையை நடத்துகிறானோ யார் தர்மசாஸ்திரத்தை ஒரு வித்யஜாக எடுத்து படிச்சிருக்கானோ அவன்தான் தர்மம் சொல்லலாம் அவன்தான் தர்மசாஸ்திரம் சொல்லலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எல்லோருமாக படிச்சுட்டும் சொல்ல முடியாது ஏன்னா அதில் நிறைய டெக்னிக்கல் வேடெல்லாம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதை செய்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் இது முடியுமா முடியாதா எந்த அளவுக்கு இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது புரியும் அதனாலே தர்மசாஸ்திரம் படித்தவனுக்கு தான் தர்மசாஸ்திரம் சொல்ல முடியும் அதில் ஆறு காண்டமாக அந்த வைத்தியநாதி தீக்ஷிதங்கிறவர் தானம் வாழ்ந்து நிறைய பேருக்கு உபயோகப்படணுங்கிறதுக்காகத்தான் கிரந்தமாக அவர் இயற்றி நமக்கு தொகுத்து நமக்கு கொடுத்துருக்க அவருடைய வாழ்க்கையிலையே ஒரு ச ஒரு சம்பவம் சொல்கிறது உண்டு அவர் ஒரு நாள் காலம் வர ஒரு நாலு பேர் அவருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அவர் பொண்ணு வந்து சின்ன குழந்தை ஒரு பத்து பதினோரு வயசு அந்த பொன் குழந்தை வந்து வாங்கோ என்ன விஷயம்னு கேட்குற நாங்கள் தீட்சத்தில் பார்க்கணும் இல்லை என்கிட்ட சொல்லுங்கோ நான் அப்பா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னித்து இல்லை ஒரு தீட்டு விஷயமாக கேட்கணும் அதற்காகத்தான் வந்தோம் அப்படின்னு அவர் சொன்னான் என்ன தீட்டு சொல்லுங்கோ அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறான் அப்போது அவள் சகோதரி விஷயத்தில் தீட்டு விஷயமாக கேட்கறதுக்காக வந்தோம் அப்படின்னு அவள் சொன்னான் அப்போது அந்த குழந்தை மூன்று நாள் ஆசோச்சம் மூணு நாள் தான் உங்களுக்கு தீட்டு இதுதான் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் இருக்குது இருந்தாலும் அப்பா கிட்டே ஒரு தடவை கேட்டுன்னு அப்படின்னுட்டு அந்த குழந்தை போய் அப்பா கிட்ட கேட்க அவரும் அதையே சொன்னார் அந்த குழந்தை வந்து அவள்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு சரித்திரம் அந்த குழந்தைக்கு எப்படி அது தெரியுது அப்படின்னா அவர் அனுஷ்டானத்திலே இருக்கார் அவர் செய்து காண்பிக்கிறார் அதை பார்க்கறதுனால அந்த குழந்தைக்கு தெரியுது அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய தர்மசாஸ்திரங்களையும் நம்முடைய இந்த அனுஷ்டானங்களையும் கொண்டு போய் சேர்க்கணுமானால் நாம் முதல்ல செய்யணும் நாம் செய்து காண்பிக்கணும் நம் குழந்தைகளுக்கு ஒரு சந்தியாவந்தனம் இருக்குன்னா நாம் முதல்ல அந்த சந்தியாவந்தன மந்திரங்களை எரஞ்சி சொல்லி நாம் செய்யணும் நாம் செய்யிற பொழுது நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் காதில் விழுந்து அந்த குழந்தைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த காரியம் பண்ணணும்னு தெரியும் அப்படி நாம் செய்து காண்பிக்க இந்த அனுஷ்டானங்களை தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி காண்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தர்மங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான ஒரு முறை அப்படி இந்த ஆறு காண்டங்களும் என்னென்ன தர்மங்களே நமக்கு சொல்கிறது அந்த வைத்தியநாத தீக்ஷிதர் எப்படி அதை நமக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்